சீரரா செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக வர்க்கப்போகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர் இன்றைய உபயதாரர்களான திரு ஆர் ஷண்முகமேயி திருஜி ஜி ரகுவரன் அவர்களே திரு எஸ் வெங்கட்ராகவன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் அடுத்த ஸ்லோகம் ஏகம் ஜோதிர் த்ரிஷ் துவே திரிஜகதி கதிதான் அப்சிஜா அசீஸ் சதுர்பிகி ூத்தனியலம் த்துனாவிதா யுஷ்மாக்கம் தான சப்திரி முனினு அஷ்டிஜி பானோர் பிராஹ்ணே நவ்வீனத்தில் ஒரு அற்புதம் ஒரு வேடிக்கை என்னன்னா இப்ப நீங்க கையில் வச்சிருக்கார்கள் அருமையான நயம் நான் எதை ஃபாலோ பண்றேன்னா கோபிநாதசூரி ஒரு பழைய கால வியாக்கியான கார்த்தா அவர் எழுதின காமெண்ட்ரி தான் நான் ஃபாலோ பண்றேன் இப்போ அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் தற்கால பண்டிதர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அந்த கோபிநாத சூரி என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லோகத்தை கூர்ந்து கவனிங்க இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து நூறு ஆயிரம் என்று இத்தனை எண்கள் வருகின்றன இத்தனை எண்களையும் அந்த சூரியனோடு சம்பந்தப்படுத்தி அவர் போட்டிருக்கார் எப்படி ஒன்னு எப்படி ரெண்டு எப்படி மூணு நம்ம பார்க்கிறோம் ஏக்கம் ஜோதி ஒரு தன்னிகரற்ற ஜோதி இந்த சூரியனுக்கு இணையாக நீங்க இன்னொரு ஜோதி சொல்ல முடியாது சந்திரனு கூட இன்னைக்கு விண்வெளி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க சந்திரன் மாதிரியோ அல்லது சந்திரனை விட அதிக பிரகாசமாக பல சிறு கோள்கள் விண்வெளியிலே காணப்படுகின்றன சொல்றாங்க ஆனா சூரியனுக்கு இணையா எந்த கிரகமும் யாரும் கண்டுபிடிக்கலை இது வரைக்கும் ஜோதி ஒரே ஜோதி ஒரே ஒளி தன் நகில்லாத ஒளி த்ரிஷ்வே ரெண்டு த்ரிஷவுனா கண்கள் த்ரிஷனா கண்ணு இங்கே த்ரிஷோங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஒருமை பன்மை அல்லாமல் இருமைன்னு ஒண்ணு உண்டு அது மற்ற மொழிகள்ல இல்லை ஒருவேளை லாட்டின் கிரீக் மாதிரி மொழிகள் இருக்கும் என்னமோ தெரியாது ரெண்டு கண்களுக்கு த்ரிஷவ் அப்படின்னு வரும் த்ரிஷானா கண்ணு த்ரிஷவ்னா ரெண்டு கண்கள் ஒரு இரண்டு கண்களாய் அப்படிங்கிறார் அது எப்படி இரண்டு கண்களாயின பெரிய தத்துவத்தை சொல்றாருதில்ல தேகத்தில் உறையும் தெய்வங்கள்ங்கிற தலைப்பில் நான் பேசின சொற்பொழிவிலே கண்ணுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு நான் சொல்லியிருக்கிறேன் வேதம் சொல்லுது சூரியனுடைய ஒளி நம் கண்களில் இருக்கு சூரிய மகிமைதான் நம் ஹயத்துக்குள்ளே வழிபடுகிற போது கண்களிலே தேஜஸாய் வழிபட்டு ஒரு தைரியசாலியுடைய கண்ணை நம்மால் பார்க்க முடியல பயமா இருக்குல்ல கண்ணு பழ காரணம் என்ன அந்த ஆத்மஜோதி வானில் ஒரு ஒளியாய் கண்ணில் இரு ஒளியாய் ஒன்னாச்சு ரெண்டாச்சு அடுத்து திரிஜகதி மூன்று மூன்று உலகங்களிலும் பூகு சுவக என்ற மூன்று உலகங்களிலும் கதிதானே புகழப்படுகின்றவை பேசப்படுகின்றவை எவை சூரியனுடைய கரணங்கள் இந்த சூரியனுடைய கிரணங்களுடைய புகழ் எப்படி இருக்குதுன்னா மூன்று உலகங்களிலும் பேசப்படுகிறது பாதாள உலகத்தில் கூட சூரியனுடைய ஒளி பேசப்படுகிறது அங்கே நிழல் இல்லாத வெயிலடிக்கும் என்று விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சூரியனுடைய வெளிச்சம் உள்ள போகுமா ஆனா உக்ரம் இருக்காதான் எல்லா உலகங்களிலும் சூரியனுடைய ஒளியின் புகழ் பரவி இருக்கிறது திரிஜகதி மூன்று உலகங்களிலும் பேசப்படுகின்றன தாமரை தோன்றிய தாமரையிலே தோன்றினான் அதனால அவனுக்கு அப்சான்னு பேரு அந்த அப்சா என்ன பண்றான்னா ஆசியி சதுர்பிஹி சதுர்பிஹின் ஆசியினா வாய்களால் பிரம்மா தன்னுடைய நான்கு வாய்களாலே பேசுகிறான் கதிதானி புகழை பேசுகிறான் சூரிய பகவானுடைய சூரிய நாராயணனுடைய பெருமையை பேசுகிறான் ஒரு வாயால பேசினா முடியாதான் பூதானாம் பஞ்சமும் பஞ்சபூதம் இருக்குதே ஐம்பெரும் பூதங்கள் நிலம் நீர் காற்றுலாம் சொல்றமே அதுல ஐந்தாவதாக சொல்லப்படும் தேஜஸ் அக்னிங்கிறது என்ன இந்த சூரியனுடைய ஒளிதானே அப்ப ஒன்னாம் நம்பர் சொல்லியாச்சு ரெண்டாம் நம்பர் சொல்லியாச்சு மூணாம் நம்பர் சொல்லியாச்சு நாலாம் நம்பர் சொல்லியாச்சு அஞ்சாம் நம்பர் சொல்லியாச்சு யானி யானிங்கிறது முதல்ல வரும் எப்படின்னா சூரிய ஒளியினுடைய கதிர்கள் எவையோ அவை அவற்றினுடைய பெருமையை பேசுறாரு அப்படி அலம்னா போதுமான ரித்துஷு ரித்து அப்படின்னா பருவங்கள்னு அர்த்தம் ரித்துஷூனா பருவங்கள் எத்தனை ஆறு ஆறாம் நம்பருக்கு பருவங்கள் எடுத்துக்கிட்டாரு ததா ஷட் சுட்னா ஆறு ஷட் சுத்துசு அப்படின்னா ஆறு பருவங்களிலே அவன் சூரியன் என்ன நானாவிதானி பலவிதமான வளங்களை கொளிக்கிறான் ஆறு பருவங்கள்லையும் சூரியனுடைய மகிமைதானே பிரதிபலிக்கப்படுகிறது மழைக்காலத்துல மழை பெய்யுதுன்னா கூட சூரியனால தானே மழை பெய்யுது நானாவிதானி பலவிதமாக யுஷ்மாக்கம் தானி அந்த கதிர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னா சப்த ஏழாம் நம்பர் வந்துருச்சு சப்த திரித முனினு சப்த ரிஷிகள் முனிவர்கள் ஏழு பேரும் தேவர்கள் முப்பத்து முக்கோடி பேரும் வணங்குகிறார்கள் இருக்குது அந்த எட்டு திசைகளாலும் பஜிக்கப்படுகிறது எட்டு திசை தேவதைகளாலும் வணங்கப்படுகிறது அப்ப எட்டாம் நம்பர் வந்துருச்சு வானோகோ யாந்தி பிராக்னே நவத்வம் பிராக்னேனா காலங்காத்தர்த்தல் நவத் துன்பது எட்டு ஒன்பது வரும் கடைக்கு போட்டு ஒன்பதாங்கிற நம்பருக்கு காரணம் கண்டுபிடிச்சார் நவத்வம் அதிகாலையிலே சூரியனுடைய ஒளிகள் புதுமை அடைகின்றன தச அப்படின்னு சொன்ன பத்து என்னடா வேலை அப்படின்னா தச ததத்து கொடுக்கட்டும் சிவம்னா மங்களங்களை தீதி தீனாம் தீதி தீனாம் அப்படின்னு சொன்ன கதிர்கள் சூரியனுடைய ரேகைகள் சதானி சதானி நூறு தசவையும் சதம் கூட்டுங்க பெருக்குங்க பத்தையும் நூறையும் பெருக்கினீங்கன்னா ஆயிரம் வரும் ஆயிரக்கணக்கான சூரிய கதிர்கள் உங்களுக்கு இந்த நன்மையை வழங்கட்டும்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நூறு வரைக்கும் அவர் சொல்லி ஆயிரம் என்ற நம்பரை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தொகு விட்டுட்டார் இப்படி எண்களாலே அமைத்து பாடப்பட்ட பாடல் இது இதுக்கு ரொம்ப திறமை வேணும் உங்களுக்கு பத்து நம்பர் நூறு நம்பர் ஆயிரம் நம்பர் வரணும் அதுலேயே கருத்தும் வரணும்னா ஆச்சரியம் இல்லையா வேதாந்த தேசிகர் இப்படிதான் கருடால் பார பத்தி ஒண்ணு தொடங்கி ஒவ்வொரு நம்பரா வரும்படி ஒரு ஸ்லோகம் பாடியா அது இதை விட அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் இப்ப நான் விளக்கம் சொல்றேன் ஏக்கம் ஜோதிகி தனியொரு ஒளியாய் இது தனி ஒரு ஒளியாய் இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் தனிப்பெரும் புகழ் பெறுவார்கள் அவர்களுக்கு ஈடாக யாரையும் சொல்ல முடியாது அம்சமாக பிறந்தவர்களும் அப்படித்தான் சுக்ரீவன் பிறந்தான் ராமனுடைய இழந்த மனைவியை மீட்டுக் கொடுத்தான் கர்ணன் சூரியனுடைய அம்சமாய் பிறந்தான் பஞ்சபாண்டவர்களை அவனை கண்டு நடுங்கினார்கள் கண்ணனே தேவைப்பட்டது அவனை கொள்வதற்கு அதனால அரசியல் கிரகம் என்று சொல்வார்கள் யாருக்கெல்லாம் அரசியலுக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் பத்தாம் இடத்துல சூரியன் பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க பாலிடிக்ஸ் வாவான்னு கூப்பிடணும் அவங்கள அதுவும் அந்த சூரிய திசையில சும்மா உக்காந்துருந்தா கூட நாலு பேர் இழுத்துட்டு போய் ஒரு பதவியை உக்கார வச்சிருவான் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு நீங்க அப்படிமா சூரியனுக்கு அந்த பவர் உண்டு அடுத்து வீரத்தை கொடுக்கும் சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்துட்டான்னா அப்பா இன்ன அளவுன்னு சொல்ல முடியாது அவனுடைய வீரம் அப்படி இருப்பான் பயங்கரமா இருப்பான் இந்த தஞ்சாவூர்ல ஒரு தடவை அரண்மனை விழா நடந்துதான் அங்க சிவகங்கையில சேர்ந்த சசிவர்ணங்கிறவர் அந்த அரண்மனை விழாவிலே ஒரு சிங்கத்தோடு தனியாளாக போரிட்டு அந்த சிங்கத்தை கொன்று சிங்கத்தேவன் என்று பட்டம் பெற்றார் அவரை சேதுபதி மகாராஜா வந்து சிவகங்கைக்கே ஜமீன்தாராக்குனார் இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சூரியன் ஆட்சியா சூரியன் ரொம்ப நீசமாகி நலிஞ்சு போனவங்களுக்கு தான் கோழத்தனம் அதனால ஏக்கம் ஜோதிங்கிறார் தனி ஒரு ஒளி ஆயும் இரு கண்கள் ஆயும் சூரிய நாராயணனுடைய அருள் பெற்றவர்களுக்கு கண்கள்ல ஒளி இருக்கும்னு அர்த்தம் என்ன மனசில் ஊக்கம் இருக்கும் அறிவிலே ஞானம் மெளரும் அவர்கள் தலைவர்களாய் இருப்பார்கள் மக்களுடைய இரு கண்களாய் ஒளிர்கிறவன் அவன்தான் திரிஜகதி திரிஜகதி என்றால் மூன்று உலகங்களிலும் அவனுடைய புகழ் பேசப்படுகிறது அந்த சூரியனுடைய கருணை பாரத ரொம்ப உண்டு நவ கிரகங்களுக்கு நாயகனாயிருக்கிற சூரிய பகவானுடைய அருளை பாரத தேசம் அதிகம் பெற்றிருக்கிறது ஏன்னா இங்கேதான் சூரியனுக்கு என்று தனிய ஆதித்யகிருதயம் என்றும் சூரிய சதகம் என்றும் சூரிய சகசிரநாமம் என்றும் சூரிய பூஜை என்றும் அதர்வன விதத்திலே சௌரம் என்ற தலைப்பிலே அவனுக்கு விசேஷமான ஸ்தோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நாட்டிலே பிறந்த மாபெரும் மன்னர்களும் ரிஷிகளும் சூரியனுடைய புத்தர்களாகவே இருந்திருக்கிறார்கள் ராமன் பிறந்த ரகு வம்சம் யாருடைய வம்சம் அது சூரியனுடைய வம்சம் சூரியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் உலகம் முழுக்க இந்தியாவினுடைய புகழ் பரவும்படியாக அரசாண்டார்கள் சந்திர வம்சத்துல வந்தவங்க கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பின்னர் பாண்டவர்கள் எல்லாம் அந்த மாதிரி சூரிய வம்சத்திலே பிறந்த திலீபன் இக்ஷுவாகு பகீரதன் ஹரிச்சந்திரன் ராசரதன் அஜன் ராமன் லவன் குஷன் இவர்கள் பாரதத்தினுடைய பெருமையை உலகெங்கும் பரப்பினார்கள் அதனாலதான் இந்த சுதந்திர போராட்டத்தின் போது காந்தி லாலா லஜபதி ராய் முதலியவர்கள் எடுத்து சொன்னாங்க நம்ம நாடு இன்னொருத்தருக்கு தலைவனுங்கிறது கிடையாது அப்படி இருக்க ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தி இருக்கிறார்களே சொன்ன போது இவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டது ஒரு முறை ஆங்கிலேய கவர்னர் ஒருத்தர் வந்து மதுரையை பகுதியில் உசலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கும் அந்த ஜல்லிக்கட்ட பார்க்கறதுக்கு வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்லிட்டாங்க இவன் என்ன நம்ம ஜல்லிக்கட்டை பாக்குறது அதனால இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்தாதீங்க செக்கானூரணிலிருந்து உசிலம்பட்டி வரைக்கும் ஒரு ஈகாக கிடையாது அந்த வருஷம் ஜல்லிக்கட்டே கிடையாது வந்த கவர்னர் நொந்து போய் திரும்பினான் அவ்வளவு தூரம் வந்து இந்த தேசத்தின் மீது மக்களுக்கு பக்தி ஏற்பட காரணம் என்னன்னா இந்த தேசம் சூரிய புத்திரர்களால் தேசம் இந்த ரகுவம்சத ராஜாக்கள் சூரிய சூரியனுடைய நேரடி கடாட்சம் நம்ம பாரத தேசத்துக்கு இருக்கு அதனால நாம சூரியனை வழிபட்டா நமக்கு எளிதாக மேன்மைகள் கிடைக்கும் திரிஜக்தி ாலும்ாய் தர்மம் பேசுகிற வாய் அவன் நாவிலே சரஸ்வதி வீட்டு இருக்கிறாள் அவன் வாயில தப்பான வார்த்தை வராது அவன் சரியா தான் பேசுவான் பிரம்மாவுக்கு தெரியும் சூரியனுக்குள்ளே இருப்பது யார் என்று கிரகங்களை பிரம்மா படைத்தான் ஆனால் சூரியனை படைக்கிற போது அவனுக்கு தெரியும் நாம் வெறும் வியாஜமாத்திரமாக படைக்கிறோம் அதற்குள்ள இருக்கும் நாராயணன் நம்மை படைத்தவன் என்று அவனுக்கு தெரியும் அதனாலே அந்த சூரியனை சாதாரண தெய்வங்களில் ஒன்றாக நினைக்காமல் தன்னை படைத்த நாராயணனாக எண்ணி அவன் நான்கு வாய்களாலும் பேசுகிறான் என தர்மங்கள் சட்டங்கள் பிறப்பதற்கு காரணமாக இருந்த வாய் அது ஸ்மிருதிகளிலே மனுஸ்மிருதி ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த மனுவுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது பிரம்மாவுடைய அருளால வந்தது அதனால தர்மசாஸ்திரங்களை எழுதிய அந்த நாக்கு தர்மசாஸ்திரங்களை பேசிய வாய் இப்ப என்ன பண்ணுது சூரிய நாராயணனை புகழ்கிறது ஒவ்வொரு தர்மசா ஹிந்துலான்னு ஒரு தனியா வச்சிருக்கிறாங்க அதான் தர்மசாஸ்திரம் நம்ம சொல்றோம் அதை இன்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே இந்துக்களுடைய வழக்குகளை தீர்ப்பதற்கு ஹிந்து என்கிற இந்து சட்டத்தின்படி தீர்க்கிறார்கள் வெள்ளக்காரங்காலத்தில் அவனுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இந்த ஹிந்து லாவில் பல விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ள இருக்கின்றன ஆனால் பின்னாலே ஒரு முக்கியமான புனிதத்துவம் அடங்கியிருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் ஒரு இடத்துல பாருங்க உங்கள் பசு பிறருடைய வயல் வயல்களிலே கதிர்களை மேயாதபடி பார்த்து காரணம் என்ன அப்படின்னா பிறனுடைய தானியம் சேதமாக கூடாது அது நியாயமான காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா உங்க வீட்டு பசு அந்த வயக்காட்டுக்காரனால அடி வாங்கக்கூடாது அதுக்கு நீங்கிய காரணமாக இருக்கக்கூடாது அந்த ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா உங்கள் பசு உங்களுடைய கவனிப்பு சரியாக இல்லாததுனாலே இன்னொருவனுடைய வயல்ல போய் மேஞ்சு அதனால அவங்ககிட்ட அடி வாங்கினா அந்த பசுவை அடித்த பாவம் உங்களை தான் சேரும் ஒரு முறை உண்மை சம்பவம் சொல்கிறேன் நான் பரங்கிப்பேட்டையில் இருந்தபோது இந்த பரங்கிப்பேட்டை வாழக்கூடிய மகாஜனங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா பசுவினுடைய பால் தங்களுக்கு வேணும் ஆனா புல்லு வாங்கி போடக்கூடாது காலங்காலத்தால் எல்லா பசுகளையும் அவிழ்த்து விட்டுருவாங்க அடிச்சு விரட்டி அது போய் ஊர் வயல்ல போய் மேயும் அங்கே அகரம் வந்தீங்கன்னா மல்லா கொட்டை காய வச்சிருப்பாங்க போய் சாப்பிடும் எங்கேயோ நெல்லு காய வச்சிருந்தா அதை போய் சாப்பிடும் நல்ல விளைச்சல் இருக்கிற நிலங்களில் போய் சாப்பிடும் அதனால் அந்த நிலக்காரங்கள்லாம் பல தடவை வந்து வந்து வந்து புகார் பண்ணினாங்க இந்த மாதிரி உங்க பசுக்களை மையை விடுறீங்க பசு கோமா நம்ம கும்புறைகளுக்கு அடிக்கிறதுக்கும் சங்கடமா இருக்குது இந்த மாதிரி செய்யாதீங்க பால் விற்று பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல அதில் மூணில் ஒரு பங்கு செலவு பண்ணி வைக்க வாங்கி போடக்கூடாதா புண்ணாக்கம் வாங்கி போடக்கூடாதான்னா இவங்க கேட்கல இதுல என்னாச்சுன்னா இந்த பசுக்கள்ல தலைமை பசுன்னு ஒரு பசு அந்த பசு என்ன லீடர் எல்லா பசுகளையும் லீடு பண்ணி கொண்டு போகும் பரங்கிப்பேட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது பசுக்கள் இதன் போகும் எல்லாம் குரூப்பா போய் ஒரு வயலில் போய் மெய்வாங்க இந்த பொறுமை இழந்து போன இந்த விவசாயிகள் என்ன பண்ணிவிட்டார்கள் ஒரு முறை அந்த தலைமை பசுவினுடைய வாயை திறந்து அதன் நாக்கை வெளியே பிடித்து இழுத்து ஒட்டை அறுத்து விட்டார்கள் அது ரத்தம் ஒழுக ஒழுக அத்தனை பசுக்களையும் மறுபடியும் திரும்ப அழைத்துக் கொண்டு வரகிப்பட திரும்பி வந்து விட்டது உடனே வந்து பஞ்சாயத்து இந்த ஒரு நாட்டாமையெல்லாம் யார்டா அறுத்தானா அவன் வீர நான்தான்டா அறுத்தான் நாறு கல நா யாரும் பதுங்கல நான்தான் அறுத்தான் எத்தனை தடவை உங்க வீட்டில் வந்து சொன்னேன் நூறு தடவை சொல்லியிருப்பேன் நாங்கள் எவ்வளவு அரும்பாடு போட்டு நாங்கள் பயிரை பாதுகாப்பு பண்ணி நாங்க வளர்த்து கொண்டு வரோம் நீ பாட்டுக்கு நோகாம மாட்டை ஊத்து விட்டா என்னையா சரி சொல்லி அப்புறம் வந்து இந்த நாட்டாமக்காரங்களும் அந்த நாட்டாமக்காரங்களும் உடன்படிக்கைக்கு வந்து இனிமே பசு வளர்க்குறவங்க அவங்க அவங்க தான் வச்சு தீனி போடணும் அப்படின்னு ஒரு உள்நாட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ அந்த பசுவின் நாக்க அடுத்தானே அவனை விட இந்த பசு அவுத்து விட்டான் பாத்தீங்களா அவனுக்கு தான் அந்த பாவம் முக்காவாசி போகும் என்று ஸ்மிருதி சொல்லுகிறது ஏன்னா நீ ஒழுங்கா சோறு போடாதனால தானே வந்து அது வெளியே போகுது அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்தானே செய்யறான் என்று சொல்லி ஸ்மிருதிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்க காஞ்சி சங்கராச்சரியா சொல்ற பசுவை கட்டி போடுவதற்கு முக்கிய காரணம் பயிர் சேதமடையாமை என்பதை விட நம் பசுமாடு அங்க போய் அடிவாங்க கூடாதுங்கறதான் முக்கியமான காரணம் என்று இந்த ஹிந்து அப்படி சொல்றது அப்ப இப்படிப்பட்ட நுட்பமான சட்டங்களை எல்லாம் கொடுத்தவன் பிரமன் அந்த நாக்கின சூரிய நாராயணன் துதி பாடுகிறார் அதான் சொல்றேகி சதுர்பிஹி நான்கு வாய்களாலே புகழ் பாடுகிறான் ஐம்பெரும் பூதங்களிலே ஒன்று பஞ்சமம் ஐந்தாவது ஐந்தாவது பூதம்னு வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு வகையான அர்த்தங்க ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா பஞ்சபூதத்திலே அக்னி என்பது ஒன்று அந்த அக்னி வேறன்னு இல்லை சூரியனுடைய ஒளிதான் என்று ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள் சாமான்யமா ஒரு பழைய வியாக்கியானத்தில் என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னா அது இப்போ இந்த புசத்துல இல்லை பஞ்சபூதங்களுக்குள்ளும் உள்ளுரை பொருளாய் இருக்கக்கூடிய அந்த ஐந்தல்லாத ஆறாவது பொருள் அதுதான் அந்த சூரிய தேஜஸ் சூரிய தேஜஸ் தான் தண்ணிக்குள் இருக்கு சூரிய தேஜஸ் தான் நெருப்புக்குள்ள இருக்கு சூரிய தேஜஸ் தான் மண்ணுக்குள்ள இருக்கு சூரிய தேஜஸ் தான் வாயுக்குள் இருக்கு சூரிய தேஜஸ் தான் ஆகாசத்தில் இருக்கு இந்த சூரிய தேஜஸ் தான் எங்கும் பரவி இருக்கிறது ஏனென்றால் அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்ற சூக்ம சக்தி என்று ஒரு அர்த்தம் ஒரு பழைய வியாக்கியானத்தில் போட்டிருக்கிறாங்க அதனால தான் பூத்தானாம் பஞ்சம்கிற வார்த்தை ரெண்டுக்கும் பொருந்தும் அப்படி அர்த்தம் கொடுக்குறார்கள் குறிப்பாக கண்ணு பார்வை நல்லா வரணும்னு சொன்ன சூரியனுடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா உங்கள் கண்மொழியா இருப்பதே அவன் தான் அதனாலதான் காலங்காத்தால நம்ம சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றவங்களுக்கு கண்ணு கிடாதுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் இந்த நாட்டுல நாற்பது வயசு ஆகிட்டா வெள்ளெழுத்துன்னு ஒரு பழமொழி ஆகி போச்சு நாற்பது வந்தா வெள்ளெழுத்துங்கிறது எல்லாருக்கும் ஒரு சகஜமாயி போச்சு ஆனால் எனக்கு தெரிய நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறையைச் சேர்ந்தவர்கள்ல ஒருத்தர் ராஜகோபால் பூசாரின்னு ஒருத்தர் அவருக்கு தொண்ணூறு வயசு வரைக்கும் ஷார்ட் சைட்டும் இல்லை லாங் சைட்டும் இல்லை வெள்ளெழுத்தும் இல்ல கிட்ட பார்வையும் பெரும்பாலும் கண்ணாடி அணியாதவர்களாக இருந்தார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா சூரியனுடைய அனுகிரகம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றவனுக்கு கண் நோய்கள் வராது அதான் இங்க சொல்றாங்க திருஷௌத்வே பூதானம் பஞ்சமம் இரண்டு கண்களாய் பஞ்சபூதங்களிலே ஒன்றாய் இருக்கிறவன் அப்போ ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத் என்று பழமொழி உங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட நன்மைகள் அதாவது ஆரோக்கியம் வேணும்னா அவனை கேளுங்கோ அவன்தான் நேரடி கொடுப்பான் தன்வந்திரியாவது இருக்கிற நோயை போக்குறதுக்கு அமுதம்னு ஒரு மருந்த கொடுப்பான் ஆனா இவன் நேரடிக்கு கதிர்க அருளாலே நோய்களே வராமல் காப்பான் அப்படிங்கிறார் பூதானாம் பஞ்சமம் இமயமலையில ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி உயரத்துல ஒரு கழுகு கழுகு ஜாத்திலேயே ஒரு கழுகு கொஞ்சம் கோல்டன் கலராக இருக்கும் அதனால தங்க கழுகுன்னு சொல்றாங்க அது வந்து இரநூத்தம்பது மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பொருளை பார்க்குமா கரெக்டா இருநூத்தம்பது மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பொருளை பார்த்து கரெக்டா இது எலியா இது குப்பையா எலி செத்து போச்சா நகருதா எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கும் உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அவ்வளவு பார்வை இன்னைக்கு சொல்லக்கூட முடியாது அது வந்து எந்த ஐ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிச்சு இல்லை அது வந்து மீனெண்ண கேப்சூல் சாப்பிட்டதா சில பேர் சொல்றாங்க மீனெண்ண கேப்சூலா சாப்பிட்டோம் அமைகிறது பறவைகளுக்கு தெரியுது இல்லையா அதனாலதான் அந்த சூரிய நாராயணுடைய கருணையை நம்புகிறவர்களுக்கு கண் நோய் ஒரு நாளும் வருவதில்லை அடுத்து யானி அலம் ரித்துஷு யானிங்கிறது எந்த கதிர்கள் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் வரவேண்டியது எந்த சூரிய கதிர்கள்னு ஆரம்பிச்சு இவ்வளவும் சொல்லிட்டு அப்புறம் தானி அந்த கதிர்கள் முடிக்கும் அலம்னா போதுமான சாதாரணமா அலம்னா இப்போ இட்லி வச்சுட்டே இருக்கிறாங்க நாலு எட்டி ஆயிடுச்சு அஞ்சு ஆயிடுச்சு ஆறாச்சுன்னா போதுங்க போதுங்கன்னு சொல்றோம் அப்படி போதுன்னு சொல்றதுக்கு சான்ஸ்கிரிட்ட சொல்றதுக்கு அலம் அலம் அலம்னு சொன்னா போதும் இப்போ வந்து டெல்லி யூனிவர்சிட்டிலிருந்து சயின்ஸ்கிரிட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வர்றாங்க சயின்ஸ்கிரிட் கான்பரன்ஸுக்கு அப்படின்னா அவங்க சன்ஸ்கிரிட்லேயே பேசிக்கிறாங்க அப்போ வந்து தண்ணி கொடுக்குறாங்க போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க அலம் அப்படிங்கிறாங்க இப்ப மலையாளத்துல மதி அப்படின்றாங்க தமிழ்ல போதுங்கிறாங்க இந்தியில காபிக அப்படின்றாங்க சம்ஸ்கிருதத்துல அலம் அப்படின்னா ரித்துசு அதாவது ஆறு பருவங்கள்ல இந்த உலகம் அடையும் மாற்றங்கள் எல்லாமே வந்து சூரியனால் நிகழ்கின்றன வேனிற்காலம் இளவேனில் காலம் கூதிர்காலம் முன்பணிக் வசந்த காலம் எல்லா காலத்தினுடைய மாற்றங்களும் இவனால் ஏற்படுகிறது பருவ மாற்றங்களாலே இந்த உலகத்துல லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணப்படுது இப்ப மாம்பழம் மே மாசம் கிடைக்குது எலந்த டிசம்பர் மாசத்துல கிடைக்குது கரும்பு ஜனவரி மாசத்துல கிடைக்குது வந்து நவம்பர் மாசத்துல கிடைக்குது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சீசன்ல கிடைக்குது காரணம் என்னன்னா அந்த சீசன்ல ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்களுக்கு தக்க மருந்தாக பகவான் அந்தந்த பழங்களை கொடுக்குறோம் அந்தந்த சீசனுக்கு வர்ற பழங்களை அந்தந்த சீசன்ல சாப்பிடணும் சில பேரு மே மாசத்துல வர்ற பழத்தை டின் பண்ணி அதை ஜூன் மாசத்துல அது டிசம்பர் மாசம் சாப்பிடுவாங்க பகவானுடைய ஆணை அப்படி இல்லை அந்தந்த சீசனுக்கு வர்ற பழம் அந்தந்த சீசன்ல சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது அதாவது பேலன்சிங் ஆப் ஹெல்த் அந்த டெம்பரேச்சர் மட்டும் இல்ல சூழலுக்கு அந்த பழம் ஒத்துப்போகும் அதான் சொல்ற இந்த பருவ மாற்றங்கள் எவ்வளவு வேறுபாடுகளை இந்த உலகத்திலே மனித உடம்புகளிலே ஏற்படுத்துகின்றன இவ்வளவுக்கும் இவன் தான் காரணம் அது மட்டும் இல்ல இந்த வசந்த காலத்திலே புஷ்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான பூக்கள் இந்த பெங்களூர்ல கிளாஸ் ஹவுஸ்ல பிளவர் ஷோப்பாங்க இப்ப நம்ம பாண்டிச்சேரியில் வைக்கிற பிளவர் ஷோலாம் ரொம்ப சாதாரணம் நீங்க அதை போய் பாருங்க இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த அரிய பூக்கள் எல்லாம் வந்துருவாங்க அது மாதிரி சில இடங்கள்ல மட்டும் ரொம்ப அரிய புஷ்பங்களை பார்க்கலாம் அதுல நாம இன்னும் வாழ்க்கையில பார்க்காத பூக்கள் எத்தனையோ இருக்கு நீங்க மேல்நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப லண்டன் முருகன் கோவிலில் அர்ச்சனைக்கு என்ன பூடா பயன்படுத்துறாங்கன்னா டேபிடல்ஸ் ஒரு பூ சொல்லுவாங்க பொன்னரளி பூன்னு சொல்லுவாங்க அந்த டேபிடில்ஸ் தான் பயன்படுத்துறாங்க அது அந்நிய நாட்டு பூ நம்ம நாட்டுப்பூ அங்க கிடைக்கிறது என்ன பண்றது அவங்க நாட்டுல எதை வசதியா நினைக்கிறாங்களோ அந்த பூவை போடுறாங்க இப்படி நாட்டுக்கு நாடு விதவிதமான பூக்களை யார் தர்றா இந்த சூரிய பகவான் தருகிறான் ஏன்னா அந்தந்த நாட்டு வெப்ப தட்ப நிலைக்கு ஏற்ப அந்த புஷ்பங்கள் மக்களுக்கு நன்மை செய்கின்றன இப்ப சூரியகாந்தின்னு இருக்கு அந்த சூரியகாந்தில இருந்து ஒரு வகை எண்ணெய் எடுக்கிறார்கள் அந்த எண்ணெய்க்குன்னு ஒரு குணம் இருக்கு அரிசி தவிடுதுக்கு தவிடில இருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள் அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு வேப்பங்குட்டையில இருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள் அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு இது எப்படி வேப்ப வேப்பண்ணை வந்து உஷ்ணோங்கிறாங்க முத்துக்கோட்டை என்ன குளிர்ச்சிங்கிறாங்க ஜன்னி வந்தவங்களுக்கு உள்ளங்கால வேப்பனை தருவோம்னா ஜன்னி சரியா போயிடுது கண் எரியுது காந்ததுன்னு உஷ்ணரோகம் முத்துக்குடி போயிடுது வேறுபாடுகளுக்கு ஏற்ப மனிதனுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய பல தாவரங்களையும் தருபவன் யார்ன அதான் சொல்ல நானா விதானி எல்லா விதமான இந்த பருவ மாற்றங்களின் நல் விளைவுகளுக்கும் அவன்தான் காரணம் ரித்துசு ததா ஷட்சு ஷட்சுனா ஆறுனு அர்த்தம் ஆறு விதமான பருவங்களுக்கும் அந்த பருவத்தினுடைய மாற்றங்களுக்கும் அதனால் ஏற்படும் நன்மைகளுக்கும் அவனே காரணம் இந்த பருவங்கள்ல சில காலங்கள நம்மால வெளியவே போக முடியாது இப்ப சாத்துர்மாசிய விரதம்னு சொல்றாங்க சாத்துர்மாசிய விரதம்னா ஏறக்குறைய இந்த மழை சீசன் நாலு மாசமும் மட்டாதிபதிகள் வெளியே போகமாட்டாங்க அவங்க வந்து ஒரு தீட்சை கட்டிட்டு நாலு மாசம் அங்கே இருந்து சில ஜபத ஜபத பாதிகளை செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா மழை இவங்க வெளியே போனா இவங்களுக்கும் கஷ்டம் இவங்க பிக்ஷைக்கு ஜனங்கள்கிட்ட போய் கையேந்தினாங்கன்னா அவங்களும் மழை வந்து இவங்க எதிர்பார்க்கிற சாப்பாடை கொடுக்க முடியாது எனவே நம் நாட்டு விதிப்படி சாத்துர் விரதம் என்று நான்கு மாதங்கள் மழை காலத்திலே எந்த மடாதிபதியும் எந்த சன்னியாசியும் வெளியே போகாம ஏதாவது ஒரு மடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அங்கேயே இருக்கணும்னு சொல்லிருக்கேன் ஏன்னா மனித வாழ்க்கையை பகவான் எப்படி படிச்சிருக்கிறான்னா ஓடியாடி விளையாடுவதற்கு ஒரு காலம் உட்கார்வதற்கு ஒரு காலம் சம்பாதிப்பதற்கு ஒரு காலம் சேமிப்பதற்கு ஒரு காலம் செலவழிப்பதற்கு ஒரு காலம் சிக்கனமாயிருப்பதற்கு ஒரு காலம் என்று பலவிதமாக கோட்பாடுகள் நாம் கடைபிடிச்சா தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று விதவிதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் கப்பலை ஒட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பள்ளி இருக்கிறாரு எவ்வளவு புகழா நீங்க கவர்மெண்ட்ல சொல்றாங்க அவருக்கு கடைசி காலத்துல ரொம்ப வரும பெற்று தன்னுடைய மகனுக்கு ஒரு போலீஸ்காரன் உத்தியோகம் கிடைச்சா கூட போதும் நம்ம குடும்பம் நிம்மதியா சாப்பிடலாம்னு அலையோ அலைன்னு அதுவும் அடைய கஷ்டப்பட்டு சேர்த்து போனேன் இன்னைக்கு அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க ஒரு காலத்துல சாகி சாகியமா வாழ்வாரு சொந்த காசுல கப்பல் வாங்கி விட்ட மனுச்சேன் கடைஜியில் சாப்பாடுக்கே கஷ்டங்கர மாதிரி ஆகி போச்சு மனித வாழ்வில் இப்படி ஏற்ற தாழ்வுகள் எதனால் ஏற்படுகின்றன எப்படி ஏற்படுகின்றன அது பகவானுடைய கடாட்சத்தினால் அதான் நானாவிதானி ஆறு பருவங்கள் மூலமாக மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஆறு பருவங்களையும் அவர் சுட்டுகிறார் செழிப்பின் காலம் தொடர்ச்சியின் காலம் வளர்ச்சியின் காலம் முதுமை காலம் கல்வி காலம் பல வகையான நமக்கு அவனுடைய போஷாக்கு அவனுடைய பாதுகாப்பு வேண்டும் அதுதான் நானாவிதானிங்கிற யுஷ்மாக்கம் யுஷ்மாக்கம் படிக்கிறவங்க சொல்ற உங்களுக்கு திரிதஷங்கிறது தேவர்களோட போய் சேரணும் திரிதஷ என்ன மூணு இன்ட்டு பத்து முப்பது முப்பதுங்கிறது சாதாரணமா முப்பத்து முக்கோடி தேவர்களை குறிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இந்த முனிவர்கள் சப்த ரிஷிகள் வந்து மற்ற ரிஷிகளை விட உயர்ந்தவர்கள் இந்த சித்தர்கள் மார்க்கத்தை சேர்ந்தவங்க அனாவசியமா ஒரு பாகுபாடு கொண்டு வர்றாங்க என்னன்னா வைதிக ரிஷிகள் வேற சித்தர்கள் வேற பதினெட்டு சித்தர்கள் வேற வைதிக ரிஷிகள் வேற இவங்க மார்க்கம் வேற அவங்க மார்க்கம் வேறன்னு ஒரு பாகுபாடு கொண்டு வர்றாங்க சித்தர்களுக்காக ஒரு பத்திரிகை நடத்தப்படுகிறது அதுல இழியாப்பு சித்தரை பத்தி ரொம்ப விசேஷமாலாம் சொல்லுவாங்க அதுல இந்த மாதிரி போட்டிருக்கு அது மட்டும் இல்ல பல புத்தகங்கள்ல பாத்துருக்கிறேன் ஜட்ஜி பலராமையா ரிஷிகள் இந்த மார்க்கம் வேறன்ற ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்களும் தெய்வத்தை வழிபட்டு மன அடக்கத்தினாலதான் பலனடைகிறார்கள் அவர்களும் அப்படித்தான் அடைகிறார்கள் அதுல அவர் கடைபிடிக்கக்கூடிய சில கோட்பாடுகள் வேறுபடலாம் ஆனா எல்லாருமே அந்த ரிஷிகள் என்ற ஒரு நிலைமையிலே முதல் நிலை இடைநிலை கடைநிலை என்று சொல்லலாம் அவ்வளவுதான் அவர்கள் மன அடக்கத்தினாலே மேலே உயர்கிறார்கள் எப்படின்னு சொன்ன இந்த காஞ்சி பரமாச்சாரியர் சொல்வார் சொர கொடுக்க குளத்துக்கடியில கிடக்கும் சமயத்துல சொர என்னன்னு தெரியல உங்களுக்கு ஒரு சொரக்காய வாங்கி உள்ள இருக்கிற சோறு புறம் எடுத்துட்டு அதை வெயில காய வச்சிங்கன்னா அது ஒரு குடுக்க மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி ஆயிடுது அதுல தேன் எடுப்பார்கள் முனிவரிடது எல்லாம் தண்ணி குடிப்பார்கள் அந்த சொர கொடுக்க குளத்துக்கடியில குடிச்சுன்னா அதுக்குள்ள சேரு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதால் மெதக்க முடியாது சாதாரணமான சுரக்குடுக்கையே தண்ணியில் போட்டிங்கன்னா அது மிதக்கும் ஆனால் குளத்துக்கு போய் அதுக்குள்ள சேரு உள்ள புகுந்துருச்சுன்னா அதால் மிதக்க முடியாது ஆனால் குளத்தில் ஏற்பட்ட ஒரு கலக்கத்தின் காரணமாக அந்த சுரக்குடுக்கையில் இருக்கிற சேறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அந்த சுரக்குடுக்கை மெல்ல வெளியே வந்து மிதக்க ஆரம்பிக்கும் நம்ம மனசெல்லாம் அந்த சுரக்குடுக்க மாறிங்கிற அது இந்த சுரக்குடுக்கையில் ஏகப்பட்ட மலங்கள் அழுக்குகள் இருக்குது அதனால நம்ம மனசு ரொம்ப தாழ்ந்து போயிருக்கு அந்த அழுக்கு மலமெல்லாம் நீங்க நீங்க நீங்க மனமானது உயர்ந்து ரொம்ப மேல் மட்டத்துக்கு வருது அப்படி மேல் மட்டத்துக்கு வருகிற போது அவன் முனிவன் என்ற நிலைமையை அடைகிறான் இப்ப வசிஷ்டருங்கிறது யாரு அவர் நம்ம மாதிரி ஜீவாத்மா தான் விஸ்வாமித்தர் நம்ம மாதிரி ஜீவாத்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி மனசை அடக்கி கட்டுப்படுத்தி அவர் மேல் நிலைமைக்கு வர்றார் அப்போ அவங்க வந்து சப்த ரிஷிகள் என்று மற்ற ரிஷிகளை விட உயர்ந்தவர்களாக ஒரு பெரிய ஸ்தானத்துல போயிருக்கிறார் அந்த சப்த ரிஷிகள் இருக்கிறார்களே அவர்கள் சூரிய நாராயணனையை வழிபடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் அவன் தான் ஆற்றல் தருகிறான் அவர்கள் முக்தி அடைகிற போது கதிர்களுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் நேரடி தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த கதிர் சங்கிலியை பற்றி கொண்டுதான் முக்தி அடைகிறார்கள் நாளைக்கு நமக்கும் அந்த கதை தான் முக்தி அடைகிற போதும் அந்த சூரியனுடைய கதிர்களை பற்றி கொண்டுதான் சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் மோட்சம் அடைய வேண்டும் என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன அதனால சப்தரிஷிகள் துதிக்கிறார்கள் பெர்னாட்ஷா எடுத்துக்கோங்க அவர் மேல் நாட்டுக்காரர் அவருக்கும் இந்திய பிளட இந்திய இடத்த கலப்பு கிடையாது ஆனா அவர் பெர்னாட்ஷா வந்து மதுவர் இருந்தாதவர் வெஜிடேரியன் காய்கறி ஆகாரம் சாப்பிடுவார் அடுத்தாப்புல பூக்களை கொய்ய மாட்டார் பூவை கிள்ளினா அந்த பூச்செடிக்கு வலிக்கும் என்ற கோட்பாடு உள்ளவர் பூச்செடிகளை வச்சு பராமரிப்பார் அடுத்து அனாவசியமா அந்த டான்ஸ் கேளிக்கைகளுக்கு போக மாட்டார் புகைப்பிடிக்க மாட்டார் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர் ரொம்ப அற்புதமான மனுஷன் ஒரு இந்தியாவில் வந்து பிறந்திருக்க வேண்டிய ஆள் அங்கே மேல்நாட்டில் பிறந்திருக்கிறார் இவ்வளவுக்கும் அங்கே இருக்கிற மற்ற எழுத்தாளர்கள் மற்ற அறிஞர்களும் அவரை கேலி பண்ணுவாங்களாம் ஏன்யா வந்து கோழிக்கு ஆத்மாவே கிடையாது அதுக்கு உணர்ச்சியே கிடையாது அறிவே கிடையாது அதை வெட்டி சாப்பிட்டா என்னையா அப்படின்லாம் கேட்பாங்களாம் அதுக்கு அவர் சொல்லுவாரா நான் செத்த பிறகு என் சப ஊர்வலத்தில் கோழிகளும் ஆடுகளும் மாடுகளும் வந்தால் போதும் உங்களை போல பிணந்தினிகள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி அவருக்கு அந்த மேல்நாட்டுல பிறந்து அந்த பின்னணியில அவருக்கு அவ்வளவு மன அடக்கம் ஏற்பட்டிருக்கு இப்போ இப்படிப்பட்ட மன அடக்கத்தை பெற்றவர்கள் சூரிய நாராயண அந்த அடக்கத்தை அதிகரித்துக் ஆற்றலை பெறுகிறார்கள் சப்த முனி எடையில வார்த்தை வந்திருக்கு சப்தங்கிற வார்த்தையும் முனிங்கிற வார்த்தையும் ஒன்னு சேரணும் திரிதேஷங்கிறது நடுவுல முப்பத்தி கோடி தேவர்கள் முப்பத்தி ஒடி தேவர்களுக்கும் ஆற்றல் தருகிறவன் ஆதவன் அந்த முப்பத்தி கோடி தேவர்களும் அன்றாடம் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்கள் இந்திரனும் சூரிய நமஸ்காரம் செய்யறான் திரிதசனிதல் அவர்களால் வணங்கப்படுகிற அஷ்ட திக் பாஞ்சி அஷ்டதிக்குன்னா எட்டு திசைகளுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்கள் பகவான் வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்கு அதிதெய்வத்தை போட்டிருக்கிறோம் அஷ்டதிக்குகளுக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாகனங்கள் இருக்கு அந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் எதற்கு அதி தெய்வங்கள்னு சொன்னா காதுக்கு அதி தெய்வங்கள் நாதத்துக்கு அதி தெய்வங்கள் ஸ்ருதி ஒலி ஒலிக்கும் அந்த அஷ்டதிக்கு தெய்வங்களுக்கும் சம்பந்தம் உண்டு அதனாலதான் வந்து இந்த மங்களமான திசைகளை யாராவது அவமரியாதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒண்ணுக்கு இருக்கிற போது கிழக்க பார்த்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி கிழக்க பார்த்து ஒண்ணுக்கு இருந்தா அவன் கால காலத்துல காத அவிஞ்சு போகும் ஒரு எண்பது வயசுல தான் அவன் செவிடாகும்னு அவன் ஜாதக ரீதி இருந்ததுன்னா அம்பது வயசுலேயே அவனுக்கு காது சரியா கேட்காது ஏன் அப்படின்னு சொன்ன இந்த திசைகளுக்கும் காதுக்கும் சம்பந்தம் உண்டு ஒலி ஒலிக்கு அதிதேவதைகள் திசைகள் காதுக்கு அதிதெய்வங்கள் திசைகள் அதனாலே வடக்கு திசைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை வடக்கு திசை கொடுக்கணும் இப்போ வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அதே சமயத்துல மந்திரம் ஜெபிக்கிற போது வடக்கை பார்த்து தான் மந்திரம் ஜெபிக்கணும்னு சொல்றாங்க அது எப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் வடக்கு தலைவச்சு படுத்தா என்ன ஆகுதுன்னா இந்த பூமியிலே ஒரு காந்த சக்தி இருக்கிறது நம்ம உடம்புல ஒரு காந்த சக்தி இருக்கிறது அந்த பூமியினுடைய காந்த சக்தி அதிக வலுவானது அப்போ அந்த வடக்கும் இந்த வடக்கும் வந்து ஒரே மாதிரி கோயின் சைடு போது நம்முடைய மூளையிலே நரம்பு மண்டலத்திலே ஒரு பாதிப்பு ஏற்படுது தொடர்ந்து வடக்கு திசையிலேயே படுக்கிறவனுக்கு சித்த பிரமை ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ஞாபகமரது ஏற்படும் பைத்தியம் பிடிக்க கூட காரணம் உண்டு ஆனா அது எப்போ நடக்குதுன்னா வடக்கை தலைவிச்சு நம்ம சும்மா படுக்கறதில்லை தூங்குறோம் தூங்குற போது நம்முடைய ஐம்பொரி புலன்கள் தன்வயம் இழந்து விடுகின்றன கண்ட்ரோல் இருக்குது அப்போ அந்த பூமியினுடைய காந்த சக்தி முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்த முடியுது ஆனா மந்திரம் ஜபிக்கிற போது என்ன ஆகுதுன்னா நம்ம வடக்க உட்காந்து ரொம்ப அலர்ட்டா உக்காந்து நம்ம மனசை அடக்கி ஒருநிலைப்படுத்தி ஜபிக்கிற போது அந்த காந்த சக்தி அங்கே வேலை செய்யறதில்லை அதனாலதான் படுக்கிற போது வடக்கை தலைவச்சு கொடுக்காதீங்க ஜபிக்கிற போது மந்திரம் சித்தியாகணும்னு சொன்னா வடக்கு நோக்கி ஜபிக்கலாம் என்று சொல்லியிருக்கு அதே மாதிரி தெற்கு திசையை நோக்கி ஜபிக்கக்கூடாது தெற்கு திசையை நோக்கி மந்திரம் ஜபிச்சா ஸ்கலிதம் ஆகும் அதாவது நூறு தடவை ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுல முப்பது தடவை சொன்ன பலன் ஸ்கலிதம் ஆகிடும் வீணாயிடும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அவசரத்துக்கு நம்ம எல்லா திசையும் நோக்கி தான் கும்பிடறோம் திரௌபதிக்கு சேலை அவுத்த போது தெற்கு எங்க இருக்கு வடக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டா கோவிந்தா கிருஷ்ணன் இவன் ஒருவர் ஒரு நாலாவும் சுத்தரா முன்னூத்தறுபது டிகிரியில முன்னூத்தறுபது டிகிரில்தான் அவங்க கத்துறா அது வேற எமர்ஜென்சி நார்மலி ஸ்பீக்கிங் சாதாரணமா தெற்கு நோக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடாது கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி மேற்கு நோக்கி இதெல்லாம் அலௌடு என்று சொல்லியிருக்கு இந்த திசை தெய்வங்கள் தான் அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறது சில பேர் கிழக்கு நோக்கி ஷேவ் பண்ணுவாங்க அது ஷேவ் பண்ணக்கூடாது கிழக்கு நோக்கி மலை ஜலம் கழிக்கக்கூடாது அதனால தான் டாய்லெட் வைக்கிற போது இந்தியன் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அது இப்படி வந்து இருக்கும் கிழக்கு கிழக்கு இருக்காது தென் வடக்கா இருக்கும் அப்படி வச்சிருப்பாங்க நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா எல்லா திசைகளையும் டாய்லெட் வச்சிருப்பான் அவனுக்கு இதை பத்தி கவனமே கிடையாது அப்போ சவரம் பண்ணும்போது கிழக்கு நோக்கி ஷேவ் பண்ணக்கூடாது சாப்பிட்றது வந்து கிழக்கு நோக்கி சாப்பிடணும் வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது வடக்கு நோக்கி சாப்பிட்டா அமங்கலம் அது வந்து நோய் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த திசை தேவதைகள் விஷயமாக ஆச்சார கோவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை அனுஷ்டிக்கிறவனுக்கு இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் அருள் செய்கிறார்கள் அவற்றை உல்லங்கனம் செய்கிறவர்களுக்கு இவர்கள் சாபமிடுகிறார்கள் இப்போ இந்த அஷ்டதிக்கு தெய்வங்கள் இருக்கிறாங்களே இவர்களுக்கு எட்டு யானைகள் வாகனங்களாக இருந்தன இந்த எட்டு யானைகளோட தான் ராவணன் வம்புக்கு போனா அந்த யானைகளுடைய தந்தங்களை தன் மார்பில ஏற்றுக்கொண்டு அந்த தந்தங்களை முறித்தான் என்று சொல்லியிருக்கு அஷ்டதிக்கு பாஞ்சி பாஞ்சி அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்க வச்சிருக்கிற புத்தகத்துல எட்டு திசைகளுக்கும் இந்த சூரிய கதிர்கள் போய் அடைகின்றன அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுவும் ஒரு அர்த்தம்தான் தப்பு ஆனா நான் கோபிநாத சூரிய வியாக்கியானத்துல அஷ்டதிக்கு தெய்வங்களும் பக்தி செய்கின்றன பஜிக்கின்றன அப்படின்னு பொருள் பண்ணியிருக்காரு அஷ்டதிக்கு தெய்வங்களும் இந்த சூரியனை வழிபடுகிறார்கள் பானோஹோ பானோகோ அப்படின்னு சொன்ன இந்த சூரியனுடைய அப்படின்னு அர்த்தம் பானு அப்படின்னா சூரியன் சூரியனுக்கும் கிணற்றுக்கும் தொடர்பு உண்டு கிணறு தோண்டுகிறவர்கள் சூரிய வெடிச்சம் கொஞ்சமாக அதில் விடுதாப்பல் பண்ணணும் சில பேர் கிணறு தோண்டி சுகிஜோ மோட்டரை உள்ளே வச்சு மேலே கிளீனாக சிமெண்ட்ஸ்லாம் போட்டு டைட்டாக மூடிடுறாங்க எதுகிட்டா எங்கள் வீட்டு கிணத்துல வேப்பலை விழுகாது எந்த இலையும் விழுகாதுங்க சுத்தமாக இருக்கும்னு அந்த தண்ணீர் வந்து தாமசம்னு சொல்லியிருக்கு சூரிய ஒளி படாத நீர் தாமசம் அதனால சூரிய ஒளி கொஞ்சமாவது படணும் கிணறு தோண்டுகிறவர்கள் கொஞ்சம் ஒரு மூலலையாவது சூரிய ஒளி விடணும் வாபி பிரசஸ்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க வாபி பிரசஸ்தின்னா வாபின்னா கிணறு பிரசஸ்தின்னா புகழ் அந்த காலத்து கல்வெட்டுகள்ல இன்ன ராஜா இன்னும் ஊர்ல கிணறு தோண்டினான் குளம் தோண்டினான் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ அதுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி சூரிய ஒளி படுற மாதிரி அந்த கிணறு அமைக்கப்பட்டதுன்னு எல்லாம் இருக்கு அதுக்கு பேர் தான் வாபி பிரசஸ்தின்னு சொல்றது அப்படி ஒவ்வொரு வீட்டு கிணற்றையும் சூரியன் ஆசீர்வதிக்கிறான் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறான் தன் கதிர்களால சூரியனுடைய ஒளி எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழையணும் எவ்வளவுக்கு மேக்சிமம் நுழையுதோ அவ்வளவுக்கு நல்லது வானோகோ யாந்தி பிராக்னே யாந்தினா அடைகின்றன அர்த்தம் பிராக்னே என்றால் அதிகாலையில் காலை பொழுதிலே காலைப்பொழுதிலே சூரிய ஒளி நவத்துவம் அடைகிற சூரியனுடைய கதிர்கள் நவத்துவம் அடைகின்றன அதாவது புதுமை அடைகின்றன பிராக்னே என்ற சொல்லுக்கு காலை பொ பொருள் இதுல வாழ்க்கையினுடைய காலைப்பொழுது என்று பொருள் கொள்ள இடம் உண்டு அதாவது நம்ம வாழ்க்கையினுடைய காலைப்பொழுது என்ன ஆண்டாள் சொன்னா சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து அந்த சிற்றஞ்சிறுகாலைங்கிறது எவ்ரிடே மார்னிங்கையும் குறிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலைப்பொழுது எது இளமை காலம் இளமை காலத்துல அப்பதான் நமக்கு விவரம் தெரியுதுங்கிற போதே பகவானை துதிக்க ஆரம்பிக்கணும் சாமி கும்பிடுறதுங்கிறது முதுமையில வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இல்ல மனிதனுடைய இளமை காலம் அவனுக்கு அதிகாலை அந்த அதிகாலை பொழுதுலே அவன் புதுமையை தருகிறான் எழும் வயசுல மனுஷனுக்கு வந்து புத்துணர்ச்சியும் புது அறிவும் ஏற்படுகிற போது தீய சகவாசம் இல்லாதவரை இந்த ஆத்மாவில நல்ல எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன இந்தியாவில வந்து செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் ரொம்பவும் போராடுறதுக்கு காரணம் என்னன்னா மேல் நாடுகள்ல இந்த பாலியல் கல்வியை கொண்டு வந்து என்ன ஆயிடுது அவடனே அந்த மாதிரி சிந்தனைகளும் அப்படி செயல்படுது ஆனா இங்கே காமசூத்திரத்துல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான பகுதி பாருங்க இந்த காமசூத்திரம் என்ற புத்தகத்தை கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பெண்ணுக்கும் மாப்பிழைக்கும் அதனால் வரை பாலியல் என்றால் என்னவென்று தெரியாது என்பதற்காக வாட்சிய புத்தகம் அது அப்படினா ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்த்திருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இளமை காலமாகிய அதிகாலை பொழுது எந்த விதமான இல்லாத தூய உள்ளத்தோடு மலர்ந்தது அதான் சொல்றார் பிராக்னே நவத்வம் அப்போ அந்த நாராயணனுடைய அருள் வந்து புதுமையாக வீரியமாக உங்களுடைய உள்ளத்திலே மனத்திலே இடம்பெறும் ராமகிருஷ்ணன் உதாரணம் சொல்லுவார் ஒட்டகம் இருக்க பாலைவன பகுதிகளில் முளைக்கக்கூடிய இந்த கற்றாழை போன்ற முள் செடியை விரும்பி சாப்பிடுவான் அந்த கத்தாழ பழம்னா அதுக்கு இஷ்டம் அந்த கத்தாழையினுடைய இலையும் அதுக்கு இஷ்டம் அத சாப்பிடற போது என்ன ஆகும்ன முள்ளு ஏகப்பட்ட முள்ளு இருக்கும் நீங்க கற் சப்பாத்தி கள்ளி அப்போ இந்த கற்றாழை பழம் இருக்குது பாருங்க அந்த பழம் ஒரு பழத்தை எடுத்து நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழத்துல நூத்தி ஐம்பது முள்ளு இருக்கும் ஆனா பழம் சுவையா இருக்கும் அந்த முள்ள பூரா எடுத்துட்டு பழம் சாப்பிட்றதுக்குள்ள கற்றாழையிலே உண்டு சோத்துக்கத்தாழ வேற நீங்க சோத்துக்கத்தாலே தப்பான்னு வச்சுட்டு பேசுறீங்க கற்றாழைன்னு உண்டு சோத்துக்கத்தாழை வீட்டில் வளர்க்கறது கற்றாழைன்னு ஒன்று உண்டு அதனால சோத்து கத்தலன்னு தனியா பேர் கொடுத்தான் சப்பாத்தி உண்டு கற்றாலையும் உண்டு அப்போ இந்த மாதிரி செடிகளை சாப்பிட்ற போது அந்த ஒட்டகத்துக்கு என்ன அந்த முள்ளு வந்து அதனுடைய உதடுகளை கிழிக்குமா நாக்கை கிழிக்குமா மேல் எண்ணத்தை கிழிக்குமா ரெண்டு பக்கமும் ரத்தம் ஒழுகுமா ஆனா அந்த ஒட்டகமாக சாப்பிட்றது நிறுத்தாதான் அது எவ்வளவு ரத்தம் ஒழுகுனாலும் பரவாயில்ல எவ்வளவு முள்ளு குத்துனாலும் பரவாயில்லன்னு அந்த செடியை தான் விரும்பி சாப்பிடுமா இதை கவனிச்சிருக்கிறார் ராமகிருஷ்ணர் அவர் சொல்றார் ஒட்டகம் சாப்பிடுகிற போது ரெண்டு பக்கம் ரத்தம் ஒழுகினாலும் சாப்பிடுவதை நிறுத்துவதில் ஆத்மாவானது இது பாவம் துன்பம் தரக்கூடிய கர்மா என்று தெரிந்தும் அதையே திரும்ப திரும்ப செய்கிறான் ஏன்னா அதுல ஒரு சுவை வந்துருச்சுன்னா அதுல இருந்து அவன் தப்புவது கஷ்டம் அப்படின்னு சொல்ற அது மாதிரி இந்த ஆத்மாவுடைய தூய்மையான உள்ள பரப்பிலே அழுக்கு பதிவதற்கு முன்பு இந்த உள்ளம் சீக்கிரமா திருந்தி நல்ல மேன்மைக்கு போகும் ஆதி சங்கராச்சாரியர் பன்னிரண்டு வயசுல சன்னியாசி ஆனார் கடைசி வரைக்கும் அடக்கி கொண்டு வர முடிஞ்சது வாழ்க்கைக்கு வந்து கிரகஸ்தனா இருந்து அப்புறம் வானப்பிரஸ்தனாயி அப்புறம் சன்னியாசி ஆகலாம்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் விஸ்வாமித்திரர் வானப்பிரஸ்தியிலேயே அஞ்சாறு புள்ள பெத்தெடுத்த எடுத்தார் அவ்வளவு தூரம் வாழ்ந்த அனுபவப்பட்ட மனுஷனுக்கு மறுபடி அங்க இல்லறம் ஈர்த்தது ஏன்னா அந்த வாழ்ந்த ருசி அதுலேயே பழக்கப்பட்டு போன அந்த அடிப்பாடு அவரை திரும்ப திரும்ப இழுக்குது அதான் இவர் சொல்ல பிராகனே வாழ்வின் அதிகாலை பொழுதாகிய இளமை பருவத்திலேயே இந்த சூரிய நாராயணனுடைய அருள் உங்களுக்கு ஏற்படட்டும் அது வந்து மனசுல பதிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் வந்து எதை இன்பம் என்று சொல்லுதோ நினைக்குதோ அதை வந்து இதை அழுக்கு என்று உணர்ந்து நாளடைவில் சீக்கிரமா விட்டுடும் ஒரு பலவிதமான கெட்ட பழக்கம் உள்ள ஒருத்தன் வந்து சுவாமி சித் பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா சுவாமி உங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் என்னன்னா உங்களால எப்படி சிகரெட் குடிக்காம இருக்க முடியுது உங்களால் எப்படி மது இருக்க முடியுது உங்களால் எப்படி நைட் கிளப்புக்கு போகாம இருக்க முடியுது உங்களால் எப்படி மது சாப்பிடாம இருக்க முடியுது மாம்சம் சாப்பிடாம இருக்க முடியுது நிஜமாவே நீங்க அப்படி இருக்கீங்களா இல்ல பகல்ல எங்க வேஷம் போட்டுட்டு ராத்திரி இதெல்லாம் பண்றீங்களா எனக்கு இதுக்கு ஒரு விடை தேவை அப்படின்னு அப்போ அவர் கேட்டாரான் என்பா நீ வந்து ஸ்மோக் பண்றீங்க இந்த படக்கம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா ஒரு இருபது வயசுல நண்பர்களால் ஏற்பட்டது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாரா அவரும் பண்ண மாட்டார் அவங்க அப்பா பண்ணுவாரா அவரும் பண்ண மாட்டார் அவங்க எப்படி இருக்கிறாங்க உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் எப்படி ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்னமோ அவங்களுக்கு பிடிக்கல அந்த வாடையாக அவங்களுக்கு பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு வாந்தியாக வந்துடும் அப்படின்னு எப்படி கடவுளுடைய படைப்புல சிலருக்கு சில பழக்கங்கள் மேல நாட்டமும் சிலருக்கு அந்த பழக்கங்கள் மேல வெறுப்பும் இயல்பாவே இருக்குதோ அது போலதான் நீ சொன்னியம் மங்கை இந்த எல்லா பழக்கங்கள்லையும் எனக்கு இயல்பாவே ஆசை இல்லை காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே நான் சான்றோர்களால் வளர்க்கப்பட்டேன் நல்லவர்களுடைய சகவாசத்தினால் நான் திருத்தப்பட்டேன் ரொம்ப எளிமையிலேயே நல்ல ஆன்மீக நூல்களை பகின்றேன் இது தவறு என்று ஒதுக்கி விட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வரல அப்படின்னு அவர் சொல்றார் வாழ்வின் இளங்காலை பொழுது உங்களுக்கு அர்த்தம் சொல்லலாம் நவத்துவம் என்பது ஒரு ஒரு இனிசியேஷன் அப்படின்னு சொல்லலாம் இஜாஜத் அப்படிமா உறுதுல அதாவது இப்போ சமாசிரணயம் தீட்சை அப்படின்றோம் ஒரு புது வாழ்விலே நாம் பழக்கி விடுகிறோம் நம்ம குழந்தைக்கு வந்து இப்போ சின்ன குழந்தைகள்லாம் காது குத்துறோம் இல்லையா எதுக்காக காது குத்துறோம்னா காது குத்துறதுங்கிறது இந்து மதத்துக்குரிய ஒரு அடிப்படையான ஒரு சடங்கு இப்போ என் பையனுக்கு காது குத்து போகும்போது எங்கள் உறவினர்கள்லாம் ரொம்பவும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வேணா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைய இப்ப என் காது குத்துறீங்க நான் கப்படிவாதமாக காது குத்தியே ஆகணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த காலத்து சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ராஜாக்களுடைய அரண்மனையிலே துலுக்கர்கள் வேலை செய்தார்கள்னு ஒரு ஸ்லோகம் வருது துருக்கர்கள் வேலை செய்தார்கள்னு வரும்போது அந்த துருக்கர்களை எப்படி அவங்க குறிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அச்சத்தை ஸ்ரோத்ரய யுக்மாகா அப்படின்னு காதுலேயே தொலை இல்லாதவர்கள் காது குத்தாதவர்கள் அப்படின்னு சொல்றான் காது குத்தாதவர்கள் அங்கே பணிபுரிந்தார்கள்னு அர்த்தம் என்னன்னா இந்துக்களாய் பிறந்த அனைவருமே காது குத்தித்தான் இருப்பார்கள் ஏன்னா காது குத்துறபோது ஒரு சடங்கு இருக்கு அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு அதுக்கு ஒரு தேவதை இருக்கு இந்த காதலை தொலையிடும் இடத்துக்கும் மூளைக்கும் ஒரு நரம்பு சம்பந்தம் உண்டு இப்போ வந்து அக்குபங்சர்னு சொல்கிறாங்களே அந்த அக்குபங்சரில் சொல்கிறான் இந்த இடத்துல ஊசி குத்துவதனால மூளையினுடைய நினைவாற்றல் பகுதி எங்களால் தூண்டிவிட முடிகிறது அப்படின்றது அந்த காலத்தில் வந்து காது குத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆவணங்கள் அணிவித்திருக்கிறார்கள் அந்த தொலை மூடக்கூடாது அப்படின்னு அந்த காது குத்துதல் என்பது ஒரு வாழ்க்கைக்கு தொடக்கம் ஒரு புது சடங்கு அது நவத்துவம் இந்த சூரியனுடைய அருள் பெற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்ற உங்கள் ஆசைக்கு அந்த பாதைக்கு அது ஒரு நவத்துவமாக தொடக்கமாக புதுமையாக இருக்கிறது அதுக்கப்புறம் ததத்து சிவம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தசசதானின்னு சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தீதி தீனான்னு வரணும் ததத்துன கொடுக்கட்டும் அதாவது வாரி வழங்கட்டும் வரமாக தரட்டும் யாரு தரட்டும்ன இந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு தரட்டும் தெய்வத்துக்கு முதல் இலக்கணமே வாரி வழங்குதல் எல்லா தெய்வங்களுமே கொடுப்பதற்கென்று ஏற்பட்டவை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற சாமி எந்த சாமியும் கிடையாது அதனால தான் சாமி சில செய்யற போது அபயஹஸ்தமாகவோ வரதஹஸ்தமாகவோ செய்யறது இங்கே தர்ம நூல்களில் சில இடங்களில் போட்டிருக்கு உங்கள் நோய்களை ஈகையின் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளலாரே சொல்றாரு தீராத நோயும் அன்னதானத்தினால் தீர்த்து கொள்ளலாம் ஒருத்த பசியா இருக்கிறான் அவனுக்கு சோறு போட்டுங்க இந்த மாதிரி வேண்டிங்க குண்ம வியாதி இருக்கு அல்லது பிராங்கேட்டிக்ஸ் இருக்கு அது தீரணும்னு சொல்லி அப்படி வேண்டிக்கிட்டு தானம் பண்ணிங்கன்னா தானம் நோய்களை தீர்க்கிறது ஒரு வைத்திய அந்த காலத்து நாட்டு வைத்தியெல்லாம் எப்படின்னு சொன்னா பெரும்பாலும் பணம் வாங்க மாட்டாங்க ஆனால் பணக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா செமத்தியா தீட்டுவாங்க சாதாரணமாக நாலு நாள் செந்தூரத்துக்கெல்லாம் ஆயிரம் வாங்குவாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பணக்காரங்க வந்து ஈகை இல்லாததுனால தான் உங்களுக்கு நோய் வருது ஏழைகளுக்கு கொடுக்க வசதி இல்லை அவங்ககிட்ட நான் காசு வாங்குறது இல்லை நோயாளிகள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த கர்மா தொலைகிறதுக்கு மருந்து கால்வாசின்னா முக்கால்வாசி ஈகைதான் நோய்களை குணப்படுத்துகிறது அதனால் உங்களுக்கு என்ன வியாதி வந்தாலும் நீங்கள் கூடுமான வரைக்கும் செலவு பண்ணுங்கள் அது நல்லது எப்போவுமே இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு யார் போகலாம்னு என்ன கேட்டால் உண்மையிலேயே மாத்திரை வாங்க வசதி இல்லாதவங்க காசு இல்லாதவங்க தான் அங்கே போகலாம் ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் போய் பாருங்களேன் நீங்க பத்து பவுன் செயின்னு பதினஞ்சு பவுன் செயின் போட்டவங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டோக்கன் வாங்குற வரிசையில் நினைக்கிறான் இருபத்தஞ்சு பவுன் செயின்லாம் நான் பாத்துருக்கேன் ஏன்னா குருமாசு போட்டிருக்கான் தங்கத்துல வயிறு மோதிரம் போட்டிருக்கான் சார் டோக்கன் கொடுங்க ஏன் அங்கே வர நமக்கு எப்பவுமே இதாங்க ராசி அப்படி இந்த ராசின்னு வேற ஒன்னு சொல்லிக்கிட்டு இது அது உண்மையில என்னன்னா பகவான் நம்ம தண்டிக்கணுங்கிறது தான் நோய் கொடுக்குறான் அந்த தண்டனையில தப்பணும்னு சொன்னா நம்ம காசை எடுத்து வெளியே விடணும் நம்ம கர்மா தொலைக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா எங்கேயாது பிச்சைக்காரன் அப்படின்னா ஒரு ரூபா போடுற இடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு போயினிருப்பேன் கருமா தொலைஞ்சிரும் நீங்க எல்லாத்துலையுமே சிக்கனத்தை காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க மருந்து வாங்குறதுல சிக்கணும் டாக்டர் கிட்ட சிக்கனும் யாராவது பாதி குடிச்சிட்டு இருமல் மருந்து மீதி வச்சிருந்தா அதை ல தூக்கிட்டு வந்து அதை நம்ம குடிக்கிறது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நோய் ஒரு நாளும் தீரப்போறது இல்லை அதனால ஈகையினால் உங்கள் நோய்களை தீர்த்து கொள்ளுங்கள் புராணங்கள்ல சொல்லியிருக்கு எதுக்காக சொல்ல வரேன் தத இந்த சூரிய நாராயணன் கொடைக்கு பெயர் பெற்றவன் அவனுக்கு மகனா இருந்ததுனாலதான் கர்ணன் வாரி வழங்கினான் கொடைக்கு பெயர் பெற்றவன் கர்ணன் சொல்றமே அவனுக்கு அந்த குணம் எங்க இருந்து வந்தது அவங்க அப்பா குணம் அது சூரியன் இருக்கிறானே அன்றாடம் வந்து நமக்கு மழை பெய்வதற்கு கடல் நீரை உறிஞ்சி மேகமாக்கி பஞ்சமாய் இருக்கிற இடத்துல மழை பெய் எவ்வளவோ நன்மைகள் செய்கிறான் தாவரங்களுக்கு பச்சையத்தை கொடுக்கிறான் நமக்கு உயிரூட்டத்தை கொடுக்கிறான் பார்வையை கொடுக்கிறான் பிராணனை கொடுக்கிறான் அந்த கொடை என்ற குணம் அவனுக்கு இருந்ததுனாலே அவன் மகன் கர்ணன் வாரி வழங்கினான் அவன் தத அவன் கொடுக்கட்டும் எதை கொடுக்கட்டும்டா அப்படின்னு சொன்ன சிவம் சிவம்னா மங்களம்னு அர்த்தம் இன்பங்கள் மங்களங்கள் சிவ அப்படிங்கிற வார்த்தைக்கு மங்களம்னு அர்த்தம் மங்களம்னா எல்லாமே மங்களம் தான் நீங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாத்துக்குமே மங்களம்னு பேரு ஒரு நல்ல துணிமணி கிடைச்சா மங்களம்தான் நல்ல சாப்பாடு கிடைச்சா மங்களம்தான் நல்ல பொண்ணு மாப்பிளம் அமைஞ்சா மங்களம்தான் புது வீடு கிடைச்சா மங்களம் தான் வீட்டில் சந்தோஷமா பட்டாசு கொடுத்தனா மங்களம்தான் சினிமா பார்த்தா மங்களம்தான் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு கொடுக்கட்டும் சிவம் ததத்து அப்படின்ற அப்போ எப்பவுமே நம்ம வந்து ஒரு சந்தோஷம்னா இனிப்புகளை தயார் பண்ணி நாமும் சாப்பிட்டு பிறருக்கும் வழங்குகிறோம் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா உடனே வந்து இவரும் இனிப்பு கொடுக்கிறாரு அவரும் இனிப்பு கொடுக்கிறாரு இனிப்பு வழங்கி சந்தோஷத்தை தெரிவிக்கிறார் நம்ம நாடு மாதிரி சந்தோஷத்துக்கு இனிப்பை பயன்படுத்துறவே உலகத்துல யாருமே இல்லை ஏன் தெரியுமா இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல எடுத்த சென்சஸ் படி உலகத்திலேயே சக்கரவியாதி எங்கடா அதிகம் இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவில தான் இருக்குதுன்றான் இந்தியாவில் இருக்கிற அளவு சக்கரவியாதி உலகத்துல வேற எந்த நாட்டுலயும் இல்லை அவங்க எவ்வளவு இனிப்பு சாப்பிட்றாங்க எதுக்கு எடுத்தாலும் இனிப்பு தீபாவளின்னா இனிப்பு அது ஒரு இனிப்போட போகுதா உருண்டையாக ஒரு இனிப்பு சதுரமாக ஒரு இனிப்பு செவ்வகமாக ஒரு இனிப்பு மிதுக்கு மிதுக்குன்னு ஒரு இனிப்பு நீளமாக ஒரு இனிப்பு விரல் மாதிரி இனிப்பு எல்லாமே இனிப்பு தான் இவ்வளவும் சாப்பிட்டு கிடையாது காப்பியில் இனிப்பு இப்படி இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் இவ்வளவு இனிப்பும் இந்த இந்தியனுக்கு ஜீரணமாச்சு அவ்வளவு தூரம் உடம்பு நல்லா இருந்தது அதுக்கு ஸ்பெசிஃப்டி இப்போவும் பார்க்கணுன்னா நீங்கள் பெங்காலுக்கு போங்க குஜராத்துக்கு போங்க இந்த பெங்காலிஸும் குஜராத்திஸும் மாதிரி இனிப்பு சாப்பிடற ஆளுகளை நீங்க பாக்கவே முடியாது காலங்கால நம்ம நாலு இட்லி சாப்பிடுற மாதிரி அவன் ஜாங்கிர பனிரெண்டு சாப்பிட்டு நான் பாத்துருக்கேன் குஜராத்ல ஒரு ஆள் எழுபது வயசுல டெய்லி பன்னிரெண்டு ஜாங்கிரி சாப்பிடுவாரு காலையில அவங்களுக்கு அதான் பழக்கம் சாதாரணமா சொல்லுவாங்க இனிப்பு சாப்பிட்டா பல்லு விழுந்துரும் அப்படின்னு நான் அவருக்கு முப்பத்தி ரெண்டு கெட்டியா இருக்குது பயங்கரமா இருக்கு எந்த விதமான ஆரோக்கிய கொள்கையும் ரேஸே மாறி போச்சு அதே மாதிரி பெங்கால் பெங்கால் உலக புகழ் பெற்றது இந்த ரசகுல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அப்படியே இனிப்புலேயே அப்படியே தோய்த்து எடுக்கப்பட்டது விவேகானந்தருடைய் அவங்க பெங்காலிசும் அவ்வளவு சாப்பிடுவாங்க எப்ப உடம்பு வந்து இனிப்பை ஜீரணிக்குதோ அப்ப அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்புன்னு அர்த்தம் எப்ப உடம்புக்கு இனிப்பு ஒத்துக்கல டாக்டர் வந்து இனிப்பை விட்டுடுன்னு சொல்றாரோ உடம்பு பஞ்சர் ஆயிடுச்சு இறங்கு வரிசைக்கு வந்துருச்சு எச்சரிக்கை அர்த்தம் இந்த நாட்டிலே மக்களுக்கு எ எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒரு வியாதியும் வராத ஒரு காலம் இருந்தது அந்த காலம் மாறி போச்சு அதனால தான் இப்போ வந்து அத்தியாவசியமாக கூட நம்ம சர்க்கரை போட்டுக்க முடியல அதாவது ஃப்ரூட்ஸ் சுகர் கூட கூடாதுன்றான் இப்போ பழத்தில் கூட இனிப்பு இருக்குது மாதுளம்பழம் சாப்பிடாத வாழைப்பழம் சாப்பிடாத மாம்பழம் சாப்பிடாத அந்த இனிப்பு கூட ஒத்துக்காது உனக்கு அப்படிங்கிற நம்ம உடம்பெல்லாம் மோசமாக போச்சு அதான் இங்கே சிவம்ங்கிறாரு அதாவது சகல மங்களங்களும் தரட்டும் எனக்கு ஒரு வாழ்த்து பாட்டு எழுதினார் அடியனுடைய குரு அவர் எழுதுகிற போது என்ன சொன்னாருனா நன்னர் நலம் யாவும் பெற்று எல்லா விதமான நன்மைகளும் நீ பெற்று அது என்ன எல்லா விதமான நன்மைகள் அதாவது சிலருக்கு நன்மை இருக்கும்போ அத அனுபவிக்கிறதுக்கு கொடுப்பன இருக்காது ஒருத்தன் கோடீஸ்வரனா இருப்பான் ஆனா அவன் டெய்லியில் கூழ் குடிச்சிட்டு உக்காந்துருப்பான் ஏங்க நீங்க கோடீஸ்வரன் வந்து கூழ் குடிக்கிறீங்கன்னா தட்டப்பாரியா தங்கத்தட்டியா அப்படிமா தங்கத்தட்டுல கூழ் குடிச்சா மட்டும் கூழ் கூழ் இல்லையா என்னடா செய் தங்கத்தட்டுல சாப்பிடறதுக்கு அவனுக்கு பிராப்தம் இருந்தது ஆனா நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு அங்க பிராப்தம் இல்லை அப்ப அவனுக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பணம் இருக்கணும் பசியும் இருக்கணும் சாப்பிட்டா ஜீரணமாகணும் உடம்புக்கு ஒரு வியாதி வரக்கூடாது அந்த மாதிரி இருந்தா தானே வந்து அது பரிபூர்ணமான மங்களம் அதுதான பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு அனுபவம் அதுதான் நன்னரன் நன்னலம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகள் நீ பெற வேண்டும் அப்படின்னு அதான் இங்க சிவம்ங்கிற ததத்து சிவம் அது எப்படிதான தீதி தீ அப்படிங்கிறார் தீதி சொன்னா ஒலிக்கதிர்கள் அர்த்தம் என்பது ஒலிக்கதிர்கள் முந்தின வரியல அதை பார்த்து அதையும் இதையும் பெருக்கணும் தச சத்தம் என்றால் பத்து இன்ட்டு நூறு என்று வருகிறது அப்போ நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பெருகட்டும் பெரியவங்க காலில் போய் விழுந்தா அவங்க நிறைஞ்ச மனசு உள்ளவங்களா இருந்தா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கிறது ஒன்று பத்தா பத்து நூறா நூறு ஆயிரமா பெருகட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி கிராஃப் இப்படியே போகணும் இன்கிரீஸிங் ஆர்டர்லயே போகணும் அது இறங்கு வரிசைக்கே வரக்கூடாது பெருகிக்கிட்டே போகணும் அப்போ அந்த காலத்துல ராஜபரம்பரை மாதிரி ஒவ்வொரு ராஜாவும் அவனை விட அதிர்ஷ்டசாலியான மகனை பெற்றெடுத்தான் அப்போ அவன் அப்பா விட்டுட்டு போனதுலேருந்து ஆரம்பிச்சு அதை பெரிய ஆளானான் ியாவையும் ஒரு அரசக்கறதுல சாமி கும்பிடுதிலிருந்து சாப்பிடறதுல இருந்து எதையும் எப்படி எப்படி செய்யணும் அப்படி பெர்ஃபெக்டா செய்து வந்தாலே உங்களுக்கு வாழ்வில் எல்லா நலன்களும் சேர்ந்து வந்துடும் காலையில் எழுந்த உடனே அம்மா பாவை நமஸ்கரிக்கணுங்கிற ஒரு பழக்கம் போயிடும் அதுல கூச்சம் கூடாது அதுல வைக்க கூடாது அவர் இறந்து போயிருந்தாங்கன்னா மானசிகமா கும்பிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் காலையில எந்திரிச்ச உடனே கட்டிலுக்கு நேரம் அவங்க அம்மா பாப்பா போட்டோ மாட்டி வச்சார் முடிச்ச உடனே அதுதான் பாப்பாரு அது ஒரு நல்ல உடம்புல ஒரு வராது வாழ்க்கையில் எப்படி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கைஞ்சு உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி ஆச்சாரங்களை கடைபிடிச்சு மன அடக்கத்தோடு வாழ்கிறவனுக்கு எல்லாம் வரும் ஒரு ஆசிரியர் இருந்த காலத்தில் புகழ்பெற்ற தமிழ் ஆசிரியர் இருந்தாருங்க அவருக்கு பேர் என்ன தெரியுமா குறையற வாசித்தான் பிள்ளை எப்படி பேர் பாருங்க குறையற வாசித்தான் பிள்ளைன்னு பேர் அந்த காலத்தில் பேர் வச்சிருக்காங்க அவரை எப்படி வீட்டில் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது ஆனால் அவருக்கு பேர்ல இருந்து என்ன தெரிகிறது படிச்ச படிப்பெல்லாம் குறைவில்லாமல் கற்றிருக்கிறார் நிறைவுற கற்றிருக்கிறார் அறகுறைங்கிறதுக்கே அங்கே வேலை கிடையாது இப்போ தமிழ் எம்ஏ முடிச்சு தமிழ்ல பிஹெச்டி முடிச்சவர் இருக்கிறார் ஒரு கேண்டிடேட்டு அவரை கூப்பிட்டு தொல்காப்பியத்திலிருந்து சில மாதிரி சில கேள்விகளுக்கு சார் இந்த பகுதி எங்களுக்கு தேர்வுக்கு வைக்கல அதனால நாங்க படிக்கல அப்படின்னா இவர் எம்ஏ முடிச்சு பிஹெச்டி பண்ணவருக்கு அந்த குறிப்பிட்ட பகுதி தேர்வுக்கு இல்லையா இவர் படிக்கலையா ஐஎஸ்டி டிகிரி வாங்கியிருக்கிறார் அப்ப இவங்க எல்லாம் வாசித்தான் பிள்ளை அப்படி இல்லாம குறைவர வாசித்தான் பிள்ளையா உறுதி இருக்கணும் வந்து நிறைவுற வாழ்தல் வேண்டும் அப்படி முறைப்படி வாழ்கிறவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் படிச்ச ஏக்கம் ஜோத்திர் த்ரிஷோ துவே திரிஜகதி கதி தான அப்ஜாஸ்யூத்தம் பஞ்சமம் யானு தட்ட ஷட்ஸு நாக்கம் தா சிரி முனி நூத்தியானோ யாத்தி பிரஹ்ணே நவ் தச ததத்து உபயதாரர்களான திரு ஆர் ஷண்முகமிய அவர்களுக்கும் திரு ஜி ரகுவரன் அவர்களுக்கும் திரு எஸ் வெங்கட்ராகவன் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் புஸ்தகம் வந்துருச்சு நான் அறிவிப்பு சொன்னபோது வராதவங்க இருந்தாங்கன்னா திரு டி பாலசுந்தர் அவர்களிடம் புத்தகம் வாங்கிக்கோங்க பணம் கொடுத்தவங்களுக்கும் இருபத்தி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார் எக்ஸ்ட்ரா எட்டு காப்பி வாங்கிட்டு வந்திருக்கார் ஒரு புத்தகம் முப்பத்தஞ்சு ரூபாய் பழைய புஸ்தகத்தில் அர்த்தமெல்லாம் இல்லை இந்த புத்தகத்தில் அர்த்தமெல்லாம் போட்டிருக்கு அதை வாங்கிக்க ஒரு கேசட் சுதர்சன சதகம் சுதர்சன சாரி சூரிய சதகம் கேசட்டும் போட்டுருக்காங்களா ஒரு கேசெட் நாற்பது ரூபா இஷ்டப்பட்டவங்க அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் ஜெய் ஸ்ரீமநாராய்